அவர்கள் தும்பினால் கையோ அல்லது தன் கையில் இருக்கும் துணியையோ தன் வாயில் வைத்துக் கொள்வார்கள் இதன் மூலம் தன் தும்மல் சப்தத்தை குறைத்துக் கொள்வார்கள் அபு தாவா ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது திருமிதி இரண்டு ஏழு நான்கு ஐந்து இது ஹசன் சகி என திரும்பியுமாம் கூறுகிறார்கள்